அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு திருக்குறளோட மூணு குரட்பாக்களைக் கொண்டு சாஸ்திரத்தோட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடலாம் இறைவன் உலகத்தினுடைய உபாதான காரணம் முதற் காரணம் அல்லது பொருள் காரணம் என்ற கருத்தை முதல் குரல் வாயிலாகவும் இறைவன் உலகத்தின் நிமித்த காரணம் அறிவு காரணம் என்ற கருத்தை இரண்டாவது குரல் வாயிலாகவும் இறைவன் அபிநிமித்தோபாதான காரணம் என்ற கருத்தை மூன்றாவது குரல் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் உலக முதல்வன் வாலறிவன் உள்ள தாமரையில் வீற்றிருக்கிறார் அவரை உணர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் உண்மையில் நான் என்ற சொல்லுக்கு இலக்காக இருப்பவர் அவர்தான் நல்லாருடைய உள்ளத்திலும் தீயோருடைய உள்ளத்திலும் இருப்பவர் அவர்தான் அப்படின்னா தீமையும் அவர்தான் பண்றாரா கெடுதல் எல்லாம் செய்யறாரா அப்படின்னு நமக்கு கேட்க தோன்றும் தீர் நன்மை எல்லாம் நின்ற செயல்கள் என்று இல்லை என உண்மையை உள்ளவாறு அறிந்தவன் தான் விளக்கு வெளிச்சத்துல ஒருத்தன் ராமாயணம் படிக்கிறான் இன்னொரு தன் வந்து பொய்ப்பத்திரம் எழுதுகிறான் அதனால விளக்குக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது விளக்கு இல்லாம நிகழ்ச்சி இல்லை நிகழ்ச்சியோட நன்மையோ தீமையோ அதாவது செயல்களுடைய நன்மையோ தீமையோ விளக்க பாதிக்காது அது மாதிரி கடவுள் இல்லாம நாம செயல் புரிய முடியாது உணர்வு தத்துவம் இல்லாமல் நாம் இயங்க முடியாது எதையும் உணர முடியாது செயல் புரிய முடியாது ஆனால் நம்முடைய செயல்களெல்லாம் அந்த உணர்வாக இருக்கின்ற சாட்சியாக இருக்கின்ற இறைவனை பாதிக்காது நாம் கடவுளை புரிந்து கொண்டு அதாவது நாம் இறைவனை உணர்ந்து இறைவனை சார்ந்து வாழ வேண்டும் அதே சமயம் அறநெறிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தால்தான் இறை உணர்விலே நாம் திளைத்திருக்கவும் முடியும் இறைவன் நீதிபதி போன்றவர் நாம் தவறு செய்தால் தண்டனை கொடுப்பார் நன்மை செய்தால் விடுதலை அழிப்பார் விருது கூட கொடுப்பார் இறைவன் விளக்கு போன்றவர் நீதிபதி போன்றவர் என்றெல்லாம் கூறப்படுகின்ற உதாரணங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய அறிவு தெய்வீக அறிவாக மாறும் எல்லா மதத்தினருக்குள்ளும் இறைவன்தான் இருக்கிறார் கடவுளுக்கு மதம் கிடையாது அவர் எந்த மதத்துக்கும் உட்பட மாட்டார் என்று சொல்லுகிற மதம் இந்து மதம் அவரை வழிபடுவதற்கு ஒரு நெறிமுறையை வகுத்து நாம் வழிபடுகிறோம் இதனால் தான் இந்து மதத்தினால் பிற மதங்களை அரவணைத்துக் கொள்ள முடிகிறது இன்றைக்கு ஊடகங்களிலே காணப்படுகின்றவர்கள் பலர் இந்துக்கள்தான் அவர்களால் பிற மதங்களை அரவணைத்துக் கொள்வதை போல காட்டிக்கொள்ள முடிகிறது உண்மையான இந்து எல்லா மதங்களையும் மதிக்கிறான் ஆனால் அதே சமயம் மற்ற மதங்களும் இந்து மதத்தை மதிக்கத்தான் வேண்டும் என்பதை நாம் அவர்கள் நம்மை மதிக்காவிட்டாலும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்லுவது உயர்ந்த குணம்தான் ஆனால் அது பொது அளவிலே பெரும்பாலான அளவிலே பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கருத்தை சுதந்திரமாக சொல்லுகின்றவர்களே இல்லாமல் செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது நமக்கு மனிதநேயம்தான் முக்கியம் இந்த உள்ளந்தோறும் வள்ளுவத்தினுடைய குறிக்கோளே வளர்க மனிதநேயம் என்பது தான் நம்முடைய மோட்டோவே அதானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தினந்தோறும் மதமானது மனித நேயத்தை வளர்க்கவில்லை என்றால் அந்த மதத்தினால் என்ன பயன் எவ்வுயிரும் என்னுயிர் போல் திருக்கருணை செய்ய வேண்டும் என்று தாய்மானவர் பாடியிருக்கிறார் நமக்கு பழக்க வழக்கங்களிலே வேற்றுமை இருக்கலாம் எல்லோரும் ஒன்றாக சாப்பிட முடியாது ஒவ்வொருவருடைய உணவு பழக்கங்கள் வேறு ஒருவருடைய தன்மைகள் வேறு ஆனால் மனிதர்களையும் மனிதர்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆஸ்பத்திரியில் சென்றால் மதம் பார்ப்பதில்லை அவர்கள் உடலியர் கூரைத்தான் பார்ப்பார்கள் அது துறவியாக இருந்தாலும் சரி அல்லது இல்லறத்திலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க மதம் மதம் அல்லாம் அல்ல எல்லா மதத்தினரும் ஆஸ்பத்திரிக்கு வருகிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டாவது மனிதநேயத்தினுடைய மகிமையை வளர்க்க வேண்டும் நாம் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் அவரவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்களை விடவும் கூடாது பாரதியார் சொன்னது மாதிரி அன்பென்று கொட்டு முரசே சொன்னார் அன்பு வேணும் எந்த உயிர்களத்திலும் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பான்னு பாரதியார் சொன்னதை மறக்க கூடாது ஆகவே கடவுளுக்கு மதம் கிடையாது என்னோட மதத்தில இருக்கிற கடவுள் வேற ஓ மதத்தில இருக்கிற கடவுள் வேறேன்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள் அது உண்மைதான் அவரவர்கள் கடவுளுக்கு சொல்லுகிற இலக்கணங்கள் மாறுகின்றன இந்துக்கள் உள்ளேயே ஒவ்வொருவரும் கடவுளுக்கு சொல்லுகிற இலக்கணத்திலே சற்று மாறுபடத்தான் செய்கிறார்கள் ஆனால் இந்த இலக்கணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக தத்துவம் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இல்லாமறிந்த இறைவன் உள்ளத்தினுள்ளே உணர்வாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரை உணர்ந்து அமைதி பெறுவோம் என்பதுதான் சாஸ்திரங்களுடைய பரமசாரம் சாஸ்திரங்களுடைய முடிந்த உண்மை அதைத்தான் இந்த மூன்று குரட்பாக்களும் சொல்லி இருக்கிறது மேலும் நம்முடைய மனம் நன்றாக பக்குவம் தெளிந்த அறிவை பெறுவதற்காகவும் மற்ற குரட்பாக்களிலே இறைவனுடைய தத்துவமானது மீண்டும் சொல்லப்படுகிறது அதை நாம் தொடர்ந்து மற்ற படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் மகா சுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற 7708211196 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்